முத்தை தரு திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குருவித்து குருவரை என முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை முத்தை தரு திருநகை அத்தி சக்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடி பேண முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரருமாடி பேண கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு கடவிய பட்சை புயல் வெற்றத்தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நானே கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுள் பட்ச தொடு ரட்சித்தருடது முருநாளே சித்தித்தைய ஒத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பைர விதி பக்க நடிக்க கழுகொடு கடுதாடு titteya botta paripuranitta padamaitthu pairavidhi pokkanadikka kallu kodu kalludaade tikupparigatta pairava tokku tokku tokku tokku chitrapavurikku trigadaga enavode tikupparigatta pairavar tokku tokku tokku tokku chitrapavurikku trigadaga enavode கடமிசை குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை ஒத்துப்பறை கொட்ட களமிசை குகு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே கொட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட A B B B B B A B B B!lly, B! horrible, B Bee, it's a B! – little, b.h. – quote, b.b. – b.g. – b.b – b.b.f. – b.b.u.b. C.k.b. – b.b.b.l – b.b.a.b.b. Cγ.b.a – b.b.b.com.b.c.b – b.b.b.%powerol? B.l B!b. a.b.b.a.b.b.b.b.b.b